ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் இது வந்து பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான நூலு இந்த பிரகடன கிரந்தத்துல நாம் கடந்த வகுப்புகள்ல பத்து ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் இப்ப இந்த பத்து ஸ்லோகத்துல கடைசியா பார்த்த பத்தாவது ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்ல வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உபாதிகள் நமக்கு வந்து தோற்ற உண்டாக்கி பல கற்பனைகளுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அதாவது உபாதிகள் என்பது இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டும் மாயை அல்லது கற்பனை என்பதாக பார்த்தோம் அந்த உண்மையில் உபாதிகள் வந்து உண்மையிலேயே இல்லை உபாதிகள் வந்து உண்மையற்றவை அப்படி இருந்தாலும் அவைகள் எந்த விதமாகவெல்லாம் நம் சுய உருவத்தை மறைத்து விதவிதமான அறியாமையை வளர்க்கின்றன என்பதையும் நம்ம இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் மூலமா பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த விஷயங்களை வந்து இன்னும் விரிவாக பேச போகிறார் அது இந்த பதினோராவது ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்க்கும்போது நன்றாக புரிய வரும் இப்போ பதினோராவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் நானு பாதி வசா ஜாதி வர்ணாசிர ஆத்மன் யாரோபிதாஸ்தோயே ரசவர்ணாதிதவத் அப்படிங்கிறார் அதாவது இந்த ஸ்லோகத்துல பதினோராவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா பலவிதமான உடல்கள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற பஞ்ச பூதங்களின் சேர்க்கையினால் இந்த உடல் என்னும் உபாதி கிடைத்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட இந்த உடலாகிய உபாதி கிடைத்ததுனால நம்மிடத்துல என்ன உண்டாகி விட்டது அப்படின்னா ஜதிணாசிரமம் உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த ஜாதி வர்ணாசிரம தன்மையில நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னி பெயர் இனம் ஜாதி குளம் வாழ்வியல் முறை அப்படின்ட்டு பல நடைமுறை கொள்கைகளை நம்ம உண்டாக்கி வைத்துக் கொண்டோம் அப்ப இங்க ஆத்மன் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது ஆரோபிதமாக இந்த மாதிரி பல வர்ண பேதங்களினாலே அந்த ஆத்மா மறைக்கப்பட்டு விட்டது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் நானோ பாதி வசாதேவோ ஜாதி வர்ணாசிரமாதையாங்கிறார் பலவிதமான நானா விதமான உடல்கள் உண்டாகி அதன் மூலமாக நமக்கு வர்ண பேதங்கள் உண்டாக்கிக் கொள்ளப்பட்டன என்பதாக சுட்டி காட்டுகிறார் அப்ப இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும் ஏன்னா நம்ம பாடத்திட்டங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்குது அந்த ஆத்மாவிற்கு எந்த பேதமையும் இல்லை அது தன்னில் தானாய் தூய உணர்வாய் பிரகாசித்துக் கொண்டு ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவனுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளாகிய உடல்களை பொறுத்து மாறுபட்டு காணப்படுகின்றது அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்லேயே விரிவாக பார்த்தோம் இப்போ அந்த ஆத்ம பிரகாசம் வந்து பிரகாசிக்கக்கூடிய உபாதிகளாகிய உடல்கள்ல எப்படி மாறுபட்டு பிரகாசிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு உடல்களுடைய தன்மைக்கு பொறுத்த மாதிரி அது மாறுபட்டு பிரகாசித்தது என்று பார்த்தோம் அதாவது ஒரு அறிவு தாவரத்திலையும் அதே அறிவு பிரகாசிக்குது ஆறறிவு மனிதனிடத்திலையும் அதே அறிவு பிரகாசிக்குது ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அந்த அறிவு பிரகாசிக்க கூடிய உபாதி எனப்படுகின்ற உடல் இருக்குது அந்த உடல் தான் வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை வச்சு பார்க்கும் இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிக உயரிய உடல் எது பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா மனித உடல் தான் மிக உயரிய உடலாக காணப்படுகின்றது அப்படிப்பட்ட மனித உடலின் மகத்துவம்தான் இங்க என்ன மகான்கள் சொல்லும் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மனித உடலை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி மகான்கள் நமக்கு இங்கு உபதேசிக்கின்றார்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் மற்ற உடல்களை விட இந்த மனித பிறப்பு தான் மகத்தானது அரிதானது அப்படின்னு ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னா வேற எந்த உடல்களிலும் இந்த அறிவு பிரகாசிக்கின்ற பொழுது அந்த அறிவு தன்னை உணர்ந்து கொள்ளவே முடியாது அந்த ஆத்மா தன்னை உணர்ந்து கொள்ளவே முடியாது ஆனால் அது மனித உடலில் பிரகாசிக்கின்ற பொழுது மட்டும்தான் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவன் மனிதன் என்பதாக பார்க்கப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட அரிதான மனித பிறவியில நம்ம பிறந்துட்டாலும் அந்த உயரிய மனித பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ள தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த ஸ்லோகத்துல ஏன்னா நானா விதமான உடல்கள் பலவிதமான உடல்கள் உண்டாகிவிட்டன பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் இந்த உடல்கள் எல்லாம் உண்டாகி விட்டன எல்லாருக்குமே பஞ்சபூதங்களால் தான் உடல்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன மனிதர்கள் மட்டும் அல்ல ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் வரைக்கும் எல்லா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் தான் இங்கு எடுத்து வந்திருக்கின்றன ஆனால் அந்த அறிவு பிரகாசிக்கின்ற வித்தியாசம் தாவரத்திலே ஒரு அறிவு ஒரே ஒரு புலனை மட்டும் கொண்ட ஒரு அறிவு தாவரமாக அது இருப்பதினால அதுலேயே வந்து இந்த அறிவு தன்னை தெரிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த அறிவு பரிமாணம் வளர்ச்சி அடைந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தா அது ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி ஆறறிவு மனிதன் வரைக்கும் வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது மனிதன் மட்டும்தான் மனம் என்ற ஒரு கருவியை வைத்துக் கொண்டு பகுத்தறிவை வைத்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அதன்படி அவன் வாழ முடியும் அதைத்தான் எங்க மகன்கள் வந்து சுட்டிக்காட்டுகிறார் அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு சுத்தமான நீரிலே இனிப்பு கரிப்பு துவர்ப்பு என்று பலவிதமான சுவைகளும் சிவப்பு மஞ்சள் கருப்பு முதலான நிறங்களும் காணப்படுவது போன்று உடல்களை பற்றிய விதவிதமான உபாதிகளை பொறுத்து பரிசுத்தமான ஆத்மாவை பற்றுவதாக கற்பனையால் அறியப்படுகின்றன என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் இப்ப பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இப்ப நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களிலே நிலமாகிய மண் ஒன்றுக்குத்தான் வேறு வேறு மாதிரியான நிறங்களும் மனங்களும் கொண்ட குணங்கள் எல்லாம் இருக்கின்றன மற்ற பூதங்களிலே நீருக்கும் காற்றிற்கும் அதனோடு மற்றவைகள் கலப்பதினால் வருகின்ற குணங்கள் மட்டும்தான் உண்டே தவிர அதற்கென்ற தனித்துவமான எந்த குணமும் வைத்துக் கொள்வதில்லை இப்ப ஒரு காற்று அல்லது ஒரு நீர் எடுத்துக்கிட்டா அந்த நீர்ல வேறேனும் ஒரு விஷயம் போய் கலந்தால்தான் அது நிறம் மாறும் சுவை மாறும் ஆனா மண் அப்படி இல்லை நம்ம பார்க்கும் போது நிறைய மண்ணனுடைய நிறங்கள் மாறி மாறி காணப்படுகின்றன அந்த நிறம் மட்டும் இல்ல மண்ணனுடைய உப்புச்சத்துகளும் மாறி மாறி காணப்படுகின்றன அப்ப மண்ணுக்கு தான் இந்த மாதிரி பல்வேறு குணங்கள் இருக்கின்றன ஆனால் மற்ற பூதங்களாகிய நீருக்கோ காற்றுக்கோ வேறு ஏதேனும் குணம் வந்து கலக்கின்ற பொழுதுதான் அந்த குணங்கள் வந்து அதனோடு சேர்ந்து கொண்டு வெளிப்படுத்துகின்றன அவ்வாறு நெருப்பும் ஆகாயமும் அவைகளுக்கே உண்டான இயற்கையான குணத்தோடு மட்டும்தான் இருக்கின்றன ஆனால் அவைகள் எதனோடும் சம்பந்தப்படுவதில்லை என்பதையும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அப்ப இந்த பஞ்சபூதங்களையே நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மண் பூதத்துக்கு மட்டும்தான் குணங்கள் இருக்கு கிணம் இருக்கு மனம் இருக்கு மண்ணிலேயே மனங்கள் இருக்கு இப்ப மழை பெய்யும் போது மண்ணிலிருந்து மண் வாசனை வருதுன்னு சொல்றேன் இல்லையா அது மாதிரி மண்ணுக்கு வந்து மனமும் இருக்கிறது குணமும் இருக்கிறது மனம் என்றால் இங்க வந்து வாசனை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் மைண்டுங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க கூடாது மனம் என்ற வாசனை இருக்கின்ற மண் இருக்கு அதே மாதிரி காற்றுக்கும் நீருக்கும் வெளியிருந்து நிறங்களையும் எடுத்துக்கொள்ளும் மனங்களையும் எடுத்துக்கொள்ளும் அது ரெண்டும் அது உள்வாங்கிக் கொண்டு அதனோடு சம்பந்தப்படும் தகுதியை உடையதாக அவைகள் இருக்கின்றன ஆனா நெருப்பு வந்து எதனோடும் போய் சம்பந்தப்பட்டு அதை குணத்தை எடுத்துக்காது அது எங்கெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வசம் வாங்கிட்டு போயிடுமே தவிர அது மற்றவங்களுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு என்றைக்குமே நெருப்பு வந்து இருக்காது என்பதால சொல்கிறார் அது மாதிரியே ஆகாயம் இருக்கு இல்லையா ஆகாயம் போதும் எதனோடு சம்பந்தப்படாது எதனோடும் மூட்டாது அப்போ இங்க நீரானது அது மண்ணுக்கு தகுந்தாது போல எந்தெந்த மண்ணில் அந்த நீரானது தேங்கி நிற்குதோ அதற்கு இனிப்பு கறிப்பு துவர்ப்பு போன்ற சுவரிகளையும் சிவப்பு அல்லது மஞ்சள் கருப்பு போன்ற நிறங்களையும் தழுவிக்கொண்டு விளங்குகின்றது அதுபோல இந்த உதாரணத்தை சொல்லி என்ன சொல்ல வர்றாருனா அது போல இந்த உடலானது பிறந்து வளர்ந்து வரும் சூழ்நிலைகளை பொறுத்து மாறி மாறி வருகின்ற நிலைகளை அதனோடு விட்டுவிடாமல் உடல் இருக்க காரணமாக உள்ள ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு அந்த நிலைகளையெல்லாம் ஆத்மாவை சார்ந்தவைகளாக கருதி கொண்டு கலக்கம் அடைகின்றது இதைத்தான் இங்கு நம்ம நன்றாக புரிந்து வேண்டும் என்பதாக பகவான் ஆதிசங்கரர் அதை ஒப்பிட்டு சுட்டிக்காட்டுகின்றார் அப்போ அந்த அடிப்படையில இப்ப நாங்க பார்க்கும்போது இப்ப ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பெயர்கள் இருக்கிறது நம்ம ஏற்றி கொண்ட குளம் கோத்திரம் ஜாதி வாழ்வியல் முறை அப்புறம் அவரவர்களுக்கான பெயர்கள் அது மதங்களுடைய அடிப்படையில இந்துவா பிறந்தா இந்து பெயர்கள் முஸ்லீமா பிறந்தா முஸ்லீம் பெயர்கள் கிறிஸ்துவனா பிறந்தா கிறிஸ்துவ பெயர்கள் என்பதாக பெயர்களிலும் மாற்றம் குளம் கோத்திரம் ஜாதி முறையிலும் மாற்றம் அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொண்டு அவர்கவர்கள் வாழ்கின்ற வாழ்வியல் முறையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம் ஏற்றி வைத்துக் கொண்டு உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனா இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே குறிப்பிடுவதற்காக என்று அவர்கள் பெயர்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெயர்கள் அவர்களது உடலுக்கா அல்லது மனதிற்கா என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இப்ப பெயரை கூறி ஒருவரை கூப்பிடும்போது அவருடைய மனம்தான் அதை அடையாளம் கண்டு அவரது உடல் ஒத்துழைத்து திரும்பி பார்க்கிறது அது போலவே தூரத்தில் அவர் வருவதை பார்த்து விட்டால் கூட அவர் பெயரை கூறி அவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் சொல்லுகின்றோம் அப்ப நம்ம ஒருத்தருடைய கேரக்டரை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவருடைய மைண்டை வச்சுதான் நம்ம அவங்களுடைய கேரக்டர் நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் மற்றவோட விசாரணை பண்ணி இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பேசிக்கிறோம் அந்த உடலினுடைய அடிப்படையில நம்ம பெருசாக பேசுவதில்லை அப்ப ஒருவரை பற்றி ஒட்டுமொத்தமான உருவத்தை பற்றி சொல்லப்போனா அந்த அடிப்படை எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம் இவர் இன்னார் இப்படிப்பட்டவர் என்பதை எப்படி வைத்து தீர்மானிக்கிறோம் அந்த பெயரை வைத்துக்கொண்டு தீர்மானிக்கின்றோம் இப்படிப்பட்டவர் இப்படி இருக்கிறார்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும் என்பதற்காக அந்த பெயரை நம்ம சூட்டி கொண்டிருக்கிறோம் அந்த பெயருடைய அடிப்படைகளை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அது மாதிரியே இங்க ஜாதி அல்லது குளம் என்று வரும்போது ஒருவர் பிறந்த அந்த ஜாதியை அந்த குளத்தினுடைய பிரிவைத்தான் நம்ம இக்காலத்திலே குறிப்பிட்டு பேசுகின்றோம் ஆனா பொதுவாகவே இந்த ஜாதிங்கிற விஷயத்த இங்க மகான்கள் சொல்லும் எந்த அடிப்படையில ஜாதி வர்ணாசிரமம் என்று சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தா இங்க மனிதன் ஏற்றி வைத்துக் கொண்ட ஜாதியை பற்றி மகான்கள் பேசவே இல்லை மகான்கள் வந்து இங்க ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்ல வந்தாங்க அப்படின்னா மனித ஜாதி மிருக ஜாதி தாவர ஜாதி என்பதாகத்தான் பிரித்து பார்த்தார்கள் ஜாதி என்ற ஆசிரம தர்மம் வர்ணாசிரம தர்மத்தை வந்து மகான்கள் பிரித்து மக்களுக்கு சொல்ல வரும்போது ஒரு புரிதலுக்காக அந்த வர்ணாசிரம பேதங்களை சொல்லி இது மனித ஜாதி அது மிருக ஜாதி அது தாவர ஜாதி என்ற வகையில் ஜாதிகள் என்னும் சொல்லே ஆரம்பத்தில் இருந்திருக்கின்றன ஆனால் நாலாவட்டத்திலே காலத்தின் கோலத்தினாலே மனிதர்களும் வெவ்வேறு தொழில்கள் செய்யும் சமூகத்தின் இன்றைய வகைகளை பிரித்து குறிப்பிடுவதற்காக வர்ணம் என்ற சொல்லிற்கு பதிலாக அதை ஜாதிகள் என்பதாக சொல்லி பழக்கப்படுத்தி அதுவே தற்போது நம்முடைய புழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி நாம் வந்து செய்யும் தொழிலை வைத்துக் ஜாதிகளை நம்ம பிரித்து இவர் வண்ணான் இவர் விவசாயி என்பதாக நம்ம சொல்ல போய் அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அந்த தொழில் தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையே வந்து பிறப்பின் அடிப்படையில உயர்ந்த ஜாதி தாந்த ஜாதி என்ற அடிப்படையிலே ஜாதிகள் பிரிக்கப்பட்டு இங்கு மனிதனை வந்து உயர்வு தாழ்வுகளாலே கற்பித்துக் கொள்ளப்பட்ட ஒரு அஜ்ஞான நிலை ஒரு அறியாமை நிலை மனிதனிடத்திலே உண்டாக்கப்பட்டு விட்டது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அறியாமை தானே என்று இங்கு பகவான் ஆதிசங்கரர் சொல்லி மிகவும் வருத்தப்படுகிறார் அந்த நிலையில ஒவ்வையாரும் இதை பற்றி சொல்லும் போது ஒரு பாடலையும் நம்ம இங்க ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாது அந்த பாடல் என்ன அப்படின்னா ஜாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வலுவார் நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுடத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இது ஔவையாருடைய பாடல் ஔயாருடைய பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா ஜாதி ரெண்டே ஜாதி தான் இருக்கு ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் ஒருவன் தர்ம வழியிலே அற வழியிலே வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறையில அந்த ஜாதி இரண்டு தான் இருக்குது அது எப்படிப்பட்ட ஜாதி அப்படின்னா இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடிங்கிறாங்க அப்படிங்க ரெண்டே ஜாதி தான் இருக்குப்பா ஒண்ணு வந்து உயர்ந்த ஜாதி என்னோட தாழ்ந்த ஜாதி அதுல உயர்ந்த ஜாதி என்றால் என்னன்னா இட்டார் பெரியோர் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் தான் உயர்ந்த ஜாதி இடாதார் இலிகுலத்தோர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவர்கள் தயங்குகின்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இலிகுலத்தோர் கீழ் ஜாதிக்காரர்கள் என்பதாக ஓவையாருடைய பாடல் இங்கு சுட்டிக்காட்டுகிறது அந்த காலத்திலேயே இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவைப் புராட்டிகளுடைய பாடல் மூலமாகவும் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் போது இங்க மனம் தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கற்பித்து வைத்து கொண்டு ஜாதிகளை உருவாக்கி கொண்டு வேற்றுமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்குது ஆனா ஆத்மாவிற்கு இந்த மாதிரி ஜாதி பேதங்கள் எல்லாம் கிடையாது ஆனா நாம உண்மையிலேயே யாருன்னா நாம ஆத்மா தான் அது தெரியாததுனால நாம என்ன பண்ணிட்டோம் இந்த உடம்பை நான் என்பதாக அபிமானித்துக் கொண்டதுனால தான் இத்தனை விஷயங்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டோம் ஜாதி குளம் கோத்திரம் பெயர் மதம் என்பதைக்கு நம்ம வந்து விஷயங்களை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனால என்ன நடக்குது ஜாதி சச்சரவுகள் வருது ஜாதி சண்டைகள் வருது மத பிரச்சனைகள் வருது அப்ப இதனால மனித குலம் என்ன நடக்குது சீர்கேட்டை அடையுது பல சிக்கல்களை சந்திக்கின்றது அப்ப இதெல்லாம் மனிதனுடைய அஜானம் அறியாமை என்பதாக எங்க மகான்கள் வந்து சுட்டி இப்ப அபயார் கூட ஜாதி என்று குறிப்பிடும் மனிதர்கள் வந்து பிறப்பால் உருவாக்கிக் கொள்ளும் ஜாதியையோ அல்லது பாலினத்தின் ரீதியிலே ஆண் பெண் என்ற அடிப்படையிலோ உருவாகும் ஜாதியையோ இங்கு அவர் குறிப்பிடவில்லை மாறாக மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தகுதியுடைய வள்ளல்களை அவர்களை பிறப்பால் எக்குளத்தில் இருந்தாலும் சரி அவர்களே பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் அதுவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவர்களை அவர்கள் எந்த இனத்திலே அல்லது எந்த குளத்திலே பிறந்திருந்தாலும் அவர்களை இழிவான குளத்திலே பிறந்தவர்கள் என்பதாகத்தான் இங்க சுட்டிக்காட்டுகின்றார் இழிகுலத்தோர் என்று அவையார் சொல்வது போல இங்கு நாம் மற்றவர்கள் உதவி செய்து கொண்டு வாழ்ந்தால் அவர் உயர் ஜாதி மற்றவர்கள் உதவி செய்ய விருப்பம் இல்லை யாருக்கும் எந்த தயவும் காட்ட தயாராக இல்லை என்று சொல்கின்றவன் கீழ் ஜாதி அதை நாம் இங்கு நன்றாக புரிந்து இங்கு மனித குலத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதையும் நாம் விசாரணை செய்து பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த செயல சொல்றார் அப்ப பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரன் இந்த செயலிலே குளம் என்று குறிப்பிடுகின்ற போது பிறந்த ஒருவர் எந்த தொழில் செய்யும் வம்சத்தில் பிறந்திருக்கிறார் என்று குறிப்பிடுவதற்காகவே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இங்கு வர்ணம் அல்லது ஆசிரமம் என்று கூறப்பட்டிருப்பது ஒருவனது வாடும் முறையை பற்றியதாக மட்டுமே வருகிறதே தவிர அதை விடுத்து பிறப்பால் அவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் என்பதையெல்லாம் மனம் கெட்டு மதிக்கெட்டவர்களால் தான் உண்டாக்கப்பட்டது என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப யாரெல்லாம் இந்த மனோநிலைகளை கீழ்நிலையில் இருக்கிறார்களோ புத்தி சரியில்லாமல் இருக்கின்றார்களோ குணபேதங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த ஜாதி மதம் என்ற வேற்றுமைகள் எல்லாம் ஆனா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல படித்து நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய தெளிவான புத்திசாலிகள் ஞானிகள் மகான்கள் யாரும் ஜாதியை பிடித்துக் கொள்வது கிடையாது ஏன்னா அவர்கள் ஜாதியில போய் சிக்க மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இங்க ஜாதிங்கிறது ஒண்ணும் இல்லை மனித ஜாதி தாவர ஜாதி மிருக ஜாதிங்கிறது தான் ஜாதியை தவிர மனிதனிலே இங்க உயர்வு தாழ்வு கிடையாது அப்ப இங்க அறிவு பரிமாணத்திலே அந்த தூய அறிவானது பிரகாசிக்கக்கூடிய உடல்கள்ல அது மாறி மாறி பிரகாசிக்குது அப்படி மாறி மாறி பிரகாசிக்கின்ற அந்த அறிவின் அதிஷ்டானம் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகள் இல்ல உடல்களில தான் மாற்றங்கள் எல்லாம் இருக்கு இதற்கு நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள் எல்லாம் ஓமானம் பார்த்துட்டோம் அந்த சூரியன் வந்து ஒரு சுயம்பிரகாச ஒளியை வெளிப்படுத்தி கொண்டு இருக்குது ஆனால் அது பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து அதனுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப தெளிந்த நீரிலே அந்த முழுமையான சூரியன் வந்து தெல்ல தெளிவாக பிரகாசிப்பதும் கலங்கிய குட்டை நீரிலே அந்த சூரிய பிரகாசம் சரியாக பிரதிபிம்பிக்க முடியாமல் இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப அதற்கு என்ன காரணம் சூரியன் காரணமா நீர்நிலை காரணமா அப்படின்னு பார்த்தா நீர்நிலைதான் காரணம் தெளிந்த நீரிலே அந்த சூரியன் முழுமையாக சுயம்பிரகாசமாக தெரிகிறது கலங்கிய குட்டை நீரிலே அந்த சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி பிரதிபிம்பிக்க முடியாமல் இருக்கிறது அப்ப இதையே அப்படியே ஆத்மாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த தூய அறிவாகிய ஆன்மா சுயம்பிரகாச ஒளி அது தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறிவு பெரும் ஜோதியை எப்படி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஜோதி ஒளியை பிரகாசிக்கும் போது அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகிய உடலிலே தான் மாறுபாடுகள் காணப்படுது அப்ப அந்த மாறுபாடு ஏன் மனித உடல்ல ஒரு மாதிரி பிரகாசிக்குது மிருக உடல்ல ஒரு மாதிரி பிரகாசிக்குது பறவை தாவரம் என்று பார்த்தா அவர்களிடத்துல எங்களுடைய புலன்களும் மாறுபட்டு இருப்பதனால உபாதியை பொதான் அது பிரகாசிக்க முடியும் அப்ப தாவரத்துக்கு ஒரு அறிவுல தான் பிரகாசிக்க முடியும் புழு பூச்சிகளுக்கு இரண்டு அறிவுல பிரகாசிக்க முடியும் அப்படியே பறவைகள் மிருகங்கள் எல்லாம் கடந்து மனிதன் வரும்போது புலன்களை கொண்டதனால உடைய நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவனாக அவன் ஒரு பிரத்யேக தகுதி படைத்தவனாக இருக்கிறான் மேலும் அவனிடத்தில் ஆறாவது விஷயமாக மனம் என்ற ஒரு பகுத்தறிவு தன்மை மேம்பட்டு காணப்படுகின்றது மற்ற ஜீவராசிகள் இடத்துல கூட மனிதனிடத்தில் மட்டும்தான் மனம் வந்து மேம்பட்டு காணப்படுகிறது ஏன்னா அது பகுத்தறிவாக இருக்கிறது மற்ற ஜீவதாசிகளுக்கு வந்து அந்த பகுத்தறிவு தன்மை கிடையாது நல்லது கெட்டது புரிஞ்சிக்காது அதுங்க ஆனா மனிதன் விசாரித்து எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிந்து புரிந்து தகுதி உடையவனாக இருப்பதனாலே மிக உயரிய பிறப்பாக மனித பிறவி பார்க்கப்படுவதனால அந்த மனித பிறவியில தான் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த ஆன்மா அந்த தூய அறிவு அப்படி பட்டு பிரகாசிக்கும் போது எப்படி தெளிந்த நீரிலே அந்த சூரியன் வந்து சுயம்பிரகாச ஒளியை முழுமையாக வெளிப்படுத்துகின்றதோ அது போல இங்கு மனிதர்களிலே கலங்கமில்லாத மனதிலே அந்த தூய அறிவு முழுமையாக பிரகாசிக்கிறது என்பதாகத்தான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்ட வருகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்போ இப்ப நம்ம என்ன செய்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மன தூய்மை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த தூய் அறிவு ஆன்மா நம் இடத்துல பிரகாசிக்க வேண்டும் என்றால் அது எப்படி பிரகாசிக்கணும் சுயம்பிரகாச ஒளி முழுமையாக பிரகாசிக்கணும் அறவறையா பிரகாசிக்க கூடாது அறவரையா பிரகாசிக்கிறதுனா என்ன காரணம் நம் இடத்துல களங்கம் இருக்கிறதுன்னு அர்த்தம் நாம் வந்து முழுமை அடையலை எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் மனதளவுல கலங்கி இருக்கிறோம் அதனால நம்ம இடத்துல அது பிரகாசிக்க முடியாமல் தடுமாறுகிறது ஏன்னா நீர் வந்து கலங்கி இருந்தா அந்த நீர்ல சூரியனை முழுமையா பார்க்க முடியாது இல்லையா கலங்கிய நீர்ல எப்படி சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி வெளிப்படும் அப்போ அந்த பிரதிபிம்பம் நமக்கு சரியாக தெரியாது ஆனா அந்த கலங்கம் இல்லாத நல்ல தெளிந்த நீர்ல சூரியனுடைய முழு பிரகாசமும் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அப்படியே அது ரெஃப்ளெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா அந்த சூரியனே இங்க வந்துடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ஒளி இருக்கும் அதுதான் நம்ம நிறைய வருமானங்கள்லாம் சொன்னோம் கண்ணாடி வருமானத்தை சொன்னோம் நீர் வருமானத்தை சொன்னோம் பழைய பாடங்கள்ல இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நம்மிடத்திலே மனிதனாகிய நம்மிடத்திலே அந்த தூய அறிவு முழுமையாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் எப்படி இருக்குதுங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க மனம்தான் அந்த அறிவை பிரதிபிம்பிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது இங்க நம்ம இடத்துல அப்ப நம்முடைய மனம் வந்து தூய்மையாக வேண்டும் என்றால் அதற்கான பக்குவமும் பாதையும் என்ன என்று நம்ம விசாரித்து பார்க்கும் அதுக்கு என்ன சொல்ல வருது சாஸ்திரம் அப்படின்னா ஃபஸ்ட்ல மன தூய்மைக்கான கர்ம காண்டத்திலே சில பூஜைகள் ஜபதமங்கள் தியானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குது இதையெல்லாம் மனத்தை வந்து தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்ப அதையெல்லாம் நம்ம செய்து பார்த்து மனம் வந்து தூய்மை அடைந்து இந்த மாதிரி பாதைக்குள்ள நம்ம வரும்போது ஒரு தெளிவு பிறக்குது ஏன்னா மனம் வந்து பக்குவம் அடையும் போதுதான் இந்த பாடத்தையே உள்வாங்க முடியும் மன தூய்மை இல்லாதவர்களுக்கு இந்த பாடம் உள்ள போகாது உள்வாங்கவும் முடியாது கேட்பதற்கும் பொறுமை இருக்காது இந்த பாடத்தை கேட்கறதுக்கான அந்த பொறுமையோ சகிப்புத்தன்மையோ அந்த மனத்திற்கு இருக்காது ரெண்டாவது இதுல ஆர்வமும் இருக்காது அஞ்சு நிமிஷம் கேட்ட உடனே அந்த மைண்ட் என்ன பண்ணோம்னா இது நமக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிடும் ஏன்னா அது விவகாரத்துக்குள்ளயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு இந்த மாதிரி ஒரு விவேகத்தை தரக்கூடிய விஷயத்தை வந்து உள்வாங்கவே வாங்காரு அதுக்கு வந்து எப்பயுமே அறிவறியா இருக்கணும் அதாவது பிஸியா இருக்கணும் எதையாவது பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அது சம்பந்தமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும் ஆர்ப்பாட்டமா இருக்கணும் அப்படியே அல்லல் பட்டு கொண்டு இருக்கணும் அப்படிப்பட்ட மனசுக்கு ஒரு அமைதி ஒரு ஆனந்தத்தை கொடுக்க பார்த்தோம்னா அது ஒத்துக்கவே ஒத்துக்காது சும்மா ஒரு இடத்துல உட்காராது அப்படியே பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அந்த மனசுக்கு வந்து பிடிக்கும் அப்ப அதுதான் மனிதனிடத்திலே காணப்படுகின்ற ரஜோ குணம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது மனிதனிடத்தில் பார்க்கும் போது சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் என்ற குணபேதங்களிலே மனிதன் வந்து எப்படியெல்லாம் மாறுபட்டு காணப்படுகின்றான் அப்ப அவருடைய மனம் வந்து பக்குவமாகவும் சொல்லக்கூடிய பாடங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற வேண்டும் என்றால் மன தூய்மை முக்கியமாக இருக்கணும் அப்ப அந்த மனத்துய்மை வந்து எந்த அடிப்படையில பிரகாசிக்குது மலருகின்றதுன்னு அடிப்படையில பிரகாசிக்கிறது மலருகின்றதுக்கு மேலோங்கி வரணும் பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்வாக்கி கொள்ள முடியும் அப்ப இந்த மாதிரி இந்த பாடத்திட்டங்கள்ல வரும்போது மகான்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னா நம்முடைய பண்டைய வாழ்வியல் நெறிமுறையில வழக்கத்தில் உள்ள கல்வி முறையில் அவர்கள் கல்வி கற்கும் பிரம்மத்தை பற்றிய அறிவதற்குண்டான சகல கட்டுப்பாடுகளும் அதற்கான ஒழுக்கு நெறிகளையும் பயிற்றுவிப்பதற்கான ஒரு பிரம்மச்சரிய வாழ்வியல் முறையையும் அதன் பின்பு மனையாலுடன் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்வதற்கான இல்லற வாழ்க்கை முறையையும் நம்முடைய சனாதன தர்மத்திலே கொண்டு வரப்பட்டது நம்முடைய சனாதன தர்மம் வந்து மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறையை வந்து நான்காக வகுத்து கொடுத்தது அதை வந்து எப்படி வகுத்து கொடுத்தது பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் என்ற நான்கு வர்ணாசிரம தர்ம முறைகளை வகுத்து கொடுத்தது அப்ப இந்த ஆசிரமத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த இளமை பருவத்திலே அந்த கல்வி கற்க வேண்டிய வயதிலே கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறை அவ்வாறு கல்வி கற்றுக்கொண்டு அந்த ஒழுக்கு நீதியிலே அறவழியிலே அவன் வாழ முற்படும் அந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தத்தையும் அவன் முழுமைப்படுத்த முடியும் நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்து வாழுகின்ற வாழ்வியல் நெறிமுறையை வந்து மகான்கள் வகுத்து கொடுக்கும் போது இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும் என்பதாக சில நியதிகளை கொடுத்தார்கள் அதில் சொல்லி கொடுத்தது தான் பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்ற நான்கு வாழ்வியல் நெறிமுறைகளையும் கொடுத்து மனிதனுடைய வாழ்வியல் தேவைக்கான வழிமுறைகளை புருஷார்த்தம் என்பதாக நான்கு முக்கிய வழிகளையும் காட்டி கொடுத்தார்கள் அந்த புருஷார்த்தத்தில் என்ன சொல்ல வந்தாங்க தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் தர்மார்த்த காம மோக்ஷகாங்கிறது சாஸ்திரம் தர்மம் அர்த்தம் காம மோட்சம்னா அறம் பொருள் இன்பம் வீடு தமிழ்ல அப்போ அற ஒரு மனிதன் வாழ அந்த அறவழியில தர்ம வாழ்ந்து அவன் இல்லற தர்மத்தில இருந்து அவன் செய்ய வேண்டிய பொருளாதாரத்தை நேர்மையாக நியாயமான வழியில சம்பாதிக்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இன்பம் இருக்கும் அப்போ அந்த அறம் பொருள் எல்லாமே நல்ல வழியில வரும்போது இன்பம் தானாகவே அவனுக்கு வந்துவிடும் அதைத்தான் இங்க வாழ்வியல் நெறிமுறையாக நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அத்துடன் தன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கடமையுடன் பணியாற்றிய பின்பு அதுவரை தேவையாக இருந்த அனைத்து சுகபோகங்களையும் குறைத்து கொண்டு தான் பிறந்ததின் பயனை பற்றி சிந்திக்கும் ஒரு முக்கிய நிலையாக வானப்பிரஸ்தம் என்ற வாழ்வியல் முறையையும் நம்முடைய சனாதன தர்மத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்ப இந்த வானப்பிரஸ்தம்ங்கிற நிலை என்ன அப்படினா எப்போ இந்த வானப்பிரஸ்தம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுல பிரம்மச்சரியத்துல கல்வி கற்றுக்கொண்டு படிப்பதற்காக வந்து நன்றாக படித்து பட்டங்களை வாங்கி சம்பாதிக்க வந்து விட்டான் அப்படி சம்பாதிக்க வந்து அவன் தர்ம வழியில அறவழியில சம்பாதித்து மனைவியோட வாழ்ந்து குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுக்கிட்டு நல்ல குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் அப்படியே வாழ்ந்து இறந்து விடக்கூடாது ஏன்னா வர்ணாசிரம தர்மத்திலே சொல்லப்பட்ட நிலை என்ன பிரம்மச்சரியம் இல்லறம் மூன்றாவது வானப்பிரஸ்தம்னு ஒரு நிலை இருக்குது அதுக்கு போகணும் என்று சொல்கிறார்கள் மகாண்டு அந்த வானப்பிரஸ்தம்னா என்னென்ன ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இப்போ நாம் நம்ம குழந்தை குட்டிங்களா பெருசு பண்ணியிருப்போம் அவங்கெல்லாம் சம்பாதிக்க வந்திருப்பாங்க ஒரு தகுதிக்கு அடைஞ்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னா பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுத்துடணும் வயதானவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா சரி இப்போ என்னுடைய நிலை வந்து இப்போ இல்ல தர்மத்தில் மேக்சிமம் முடிச்சுக்கிட்டேன் கடமைகளெல்லாம் சரியாக செஞ்சுட்டேன் உங்களை படிக்க வச்சுட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நான் வாழ்க்கை அவங்க சந்தோஷமாக வாழுங்கப்பா என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க நான் வந்து இந்த மாதிரி ஆன்ம விஷயங்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்த வேலையை முடிக்க பாக்குறேன் அப்படின்ட்டு இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள நம்ம வந்துடணும் வயசானவங்க எல்லாம் அப்படி வரும்போது இதற்கு தான் வானப்பிர்தம் பெயர் அப்ப அந்த நேரத்துல போய் இன்னும் கல்லா சாவியை நம்ம இடுப்புல வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் நான் என்னுடைய கண்ட்ரோல தான் பணமெல்லாம் வச்சிருப்பேன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம குடும்பத்துல போய் அள்ளல் பட்டு கொண்டிருந்தோம்னா நம்ம இந்த நிலையை அடையவே முடியாது ஏன்னா நமக்கு வந்து இன்னும் பற்று இருக்கு அபிமானம் இருக்கு பணத்தாசை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த விஷயத்துக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் அந்த பிறவா பெருநிலையை அடைய முடியும் இன்னும் புடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நடக்காது அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம அந்த தகுதியை வந்துடணுங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லுது அதே சாஸ்திரம் என்ன சொல்லுது சின்ன பையனா இருக்கும்போது படிக்க வரும்போதே நீ வந்து இந்த சன்னியாச நிலைக்கு வந்துடு வானப்பிரச நிலைக்கு வந்துடுன்னு சொல்லுல அது வகுத்து கொடுத்துருக்கு தர்மத்தை வகுத்து கொடுத்துருக்கு நீ இப்படி முறையே வந்தா போதும் படிக்க வேண்டிய காலத்துல நல்லா படி திருமணம் செய்து கொள்ள வேண்டிய காலத்துல திருமணம் செய்து கொள் ஒருவன் ஒருத்தி என்பதாக வாழ்ந்து கொள் அப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில இல்ல தர்மத்தில இருந்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யி ஆனா அதுக்கு பின்னாடி வானப்பிரஸ்தவம் ஒரு நிலை இருக்குங்கிறத புரிந்து கொண்டு காரியம் ஆற்றிக்கொண்டிரு அந்த வானப்பிரஸ்த நிலையில வந்து இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை படித்து ஒரு பகுத்தறிவு வந்து எல்லா நிலைகளும் புரிந்து கொண்ட பிறகு அடுத்தது சன்னியாசம்னு ஒரு நிலை இருக்கு ஆனா இந்த சந்நியாசம்ங்கிற ஒரு நிலைய வந்து நமக்கு தவறாக புகுத்தப்பட்டிருக்கு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட சன்னியாசம்ங்கிறது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா காவி வேஸ்டி கட்டிட்டாதான் சந்யாசம் என்பதாக சொல்லப்பட்டிருக்க அது இடையில் வந்த சிலர் புகுத்தப்பட்ட அந்த நிலை ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அதாவது சந்யாசம்னா இங்க மனமற்ற நிலை மனதில வந்து எல்லாவற்றையும் துறப்பது அந்த மனதுல வந்து எந்த ஒரு கலங்கமும் இல்லாம பற்று இல்லாமல்சை இல்லாமல் இருந்தா அவன் சந்யாசி அவன் டிரெஸ்லாம் வேஷம் போடுறதுனால சன்னியாசி ஆயிட முடியாது இப்ப காவி வேஷ்டி கட்டியவன்லாம் சன்னியாசி வெள்ள வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கா இல்ல சொல்ல முடியாது வெள்ள வேஷ்டி கட்டி கொண்ட சன்னியாசிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் காவி வேஷ்டி கட்டி கொண்டு கண்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்ப இங்க உடையில எந்த பிரச்சனையும் மாற்றமும் நடக்கு அப்ப நம்ம மனசு வந்து என்ன தப்பா புரிஞ்சு வச்சுட்டு சன்னியாசம்னா காவி வேட்டி கட்டிக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்படிதான் காவி வேட்டி கட்டி கொண்டு இந்த உலகத்தை திறந்து போயிட்டாங்களான்னு பார்த்தா அப்படிப்பட்ட சன்னியாசிகளை நம்ம பார்க்க முடியறது இல்ல பெரும்பாலான சன்னியாசிகள் காவி வேட்டி கட்டின பிறகுதான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கிறார்கள் ஏன்னா அந்த சம்பாதிக்கிற துறையே அதுலதான் இருக்குதுங்கிறத நன்றாக தெரிந்து கொண்டு அப்ப சன்னியாச வாழ்க்கைக்குள்ள போனா நிறைய வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆன்மீகம் எல்லாம் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது அப்ப அந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி சாஸ்திரம் சொல்லல சாஸ்திரம் சொல்ல வரது என்னன்னா சனாதன தர்மத்திலே நெறிமுறைகளை கொடுத்து இப்படி வாழ்ந்தால் போதும் நீ வந்து பிரம்மச்சரியம் இல்லனம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்ற புரிதலோடு வாழ்ந்தால் போதும் வெளி வேடத்தினால் நீ வாழ்வதனால எந்த மாற்றமும் நடந்து விடாது என்றுதான் நீங்க சாஸ்திரம் சொல்லுங்க அப்ப நான்காவது நிலையாகிய சன்னியாச நிலையில சந்யாச வாழ்க்கை என்பது நாம் வந்து இந்த வானப்பிரஸ்த நிலையில இது போன்ற வேதாந்த விஷயங்களெல்லாம் உள்வாங்கி புரிந்து தெரிந்து நான் இந்த அறிவாகத்தான் இருக்கின்றேன் அறியாமையினாலே நான் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களிலே சிக்கி சீரழித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்ற புரிதலோட நம்ம மனமற்ற நிலையில அந்த அறிவாக பிரகாசித்துக் கொண்டே இருந்தோம்னா நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு மனமற்ற நிலையில பிறவா பெருநிலையை அடைந்து விடலாம் அதுதான் சன்னியாசத்துக்கு தேவைப்படுது சந்யாசம் என்றால் மனமற்ற நிலை என்றதாக புரிந்து வேண்டும் ஏன்னா அங்க எந்த ஒரு ஆசா பாசங்களும் இல்லை அதுதானே சந்யாசம் சன்னியாசம்னாலே இங்க எல்லாவற்றையும் துறந்து விடுவது என்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த துறவு என்பது மனதளவிலே துறக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சன்னியாசம் என்பது மனதளவிலே துறக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர உடல் அளவிலே துறக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது உடலிலே போடுகின்ற டிரெஸ்ஸை மாத்துவதனாலேயோ நகை நட்டுகளை கலற்றி வைப்பதனாலேயோ அல்லது பூநூலை அரித்தருவதனால ஒருத்தன் சன்னியாசி ஆகிவிட முடியாது இப்ப சன்னியாசத்துக்குள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூணூல் அறுத்துருவாங்க இதெல்லாம் உனக்கு வேண்டாம் எதிர்மலையும் பட்டிருக்க கூடாது அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேலே வாட்சி கட்டுறதை விட்டுடலாம் பூணூல் போடுறதை விட்டுடலாம் பட்டையை அடிக்கிறத கொட்டையை போடுறதை விட்டுடலாம் எல்லாம் சன்னியாசத்துல ஓகே சில விட்டு என்ன பிரயோஜனம் மனசு ஆசிரியர்கள் இருக்கு மனசு என்ன பண்ணுது ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்குது ஆனா அந்த சன்னியாசியா மாறின பிறகுதான் அதன் மேல் ஆசை இதன் மேல் ஆசை நிறைய பேர் இன்னைக்கு சந்யாசிர பண்ற அக்கிரமங்களை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இத வந்து சாமியார்கள் வந்து சன்னியாசம் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் சன்னியாசம் என்றால் அப்படித்தான் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அந்த சன்னியாசத்துல ஒரு தெளிவு இருக்கணும் என்பதையும் இங்கு புரிந்து வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இது மாதிரி நம்ம ஒழுங்கான முறையிலே இந்த சனாதன தர்மம் போதித்த வாழ்வியல் நெறிமுறையாகிய வர்ணாசிரம தர்மத்திலேயே நாம் சரியாக வாழ்ந்து வந்தா நம்முடைய மனித சமுதாயத்திலே நாம் வந்த வேலையை சரியாக முடித்துக் இந்த பிரவா பெருநிலையை நம்ம அடைந்து விட முடியும் என்பதைத்தான் இங்கு மகான்கள் பல்வேறு வழிகளை நமக்கு சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் அப்ப இந்த அஜ்ஞானம் இந்த அறியாமையெல்லாம் நீங்கணும்னா மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதல்களை எல்லாம் நீக்கி அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்பதை குறித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் அந்த பிறவா பெருநிலையும் நமக்கு வாய்க்கும் என்பதாகவும் மகான்கள் சொல்ல வருகின்றார்கள் இப்போ இந்த பிறவா பெருநிலைங்கிறது மனமற்ற நிலையில் தான் உண்டாகும் என்று எல்லா மகான்களும் சொல்கிறார்கள் எல்லா தர்மங்களும் சொல்லுகிறது இப்ப புத்த மதமும் இதை சொல்லுது இல்லையா புத்த மதத்துல பகவான் புத்தர் என்ன சொல்றாரு ஆசை விட்டுவிட வேண்டும் ஆசைகளை துறந்து விட வேண்டும் என்பதாக சொல்கிறார் பகவான் புத்தரம் எடுத்தவுடன் என்ன சொல்வார்னா ஆசை விடு ஆசையை விட்டு விடுன்னு சொல்லுவார் அப்ப ஏன் அந்த ஆசிரியை விட்டு விடுன்னு சொல்றாங்கன்னா இங்க பற்று இருக்கிற வரைக்கும் மனசு எதையாவது இருக்கும் மனசு எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த அறிவை பிரகாசிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா மனசு எதையோ அந்த மனசு வந்து களங்கம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்குத்தான் ஓமானன் சொன்னாரு இப்ப ஒரு மன்னனுடைய குணம் வந்து மனத்தை அதாவது வாசனையையும் கொண்டது பல நிறங்களையும் கொண்டது ஆனா நீரானது அந்த மண்ணோடு போய் கலக்கும் போது சிவந்த மண்ணிலே கலக்கும் போது சிவந்த நிறமாகவும் கருப்பான மண்ணிலே போய் கலக்கும் போது கருமையான நிறமாகவும் மாறிக்கொள்கிறது இல்லையா அப்ப நீரனுடைய தன்மை என்ன வேறொன்றோடு சம்பந்தப்படும் போது அதனுடைய தன்மையை அது ஏற்றுக்கொள்கிறது பஞ்ச பூதங்களில மண்ணாகவோ நீளாகவோ இல்லாம காற்று என்ன பண்ணுது அது வந்து வாசனைகளை அந்தந்த நேரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு திருப்பி வெளியே இப்ப ஒரு மல்லிகைப்பூருடைய மனம் வருது அப்படின்னா அந்த மல்லிகைப்பூருடைய மனத்தை அந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துல நமக்கு பரப்போம் அப்போ அந்த இடத்துல மல்லிகை வாசனை வருதுங்கிறது நம்ம காற்றின் மூலமாக சுவாசம் பண்ணி தெரிந்து கொள்கிறோம் அது தற்காலிகமாக அந்த வாசனை குணங்களை வாங்குது வெளியிடுது காற்று கூட ஆனா இந்த நெருப்பும் ஆகாயமும் அப்படி செய்யவே செய்யாது அது மற்ற எதனோடும் சம்பந்தப்படாது அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல இந்த ஐந்து விஷயங்கள்ல இந்த இரண்டு விஷயங்கள் நெருப்பும் ஆகாயமும் போல நாமும் இருக்க வேண்டும் என்பதை தான் இங்க மகான்கள் சுட்டி எதனோடும் சம்பந்தப்படாமல் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை தான் இங்க பிரம்மத்தினுடைய நிலை அந்த அறிவினுடைய நிலை என்பதாகவும் ஓமானத்திலே புரிய வைக்க முயற்சி செய்கின்றார்கள் அதைத்தான் இங்க சொல்ல வருகிறார் பகவான் ஆதிசங்கர் அப்ப இந்த மாதிரி வரும்போது இங்க நாம சிக்கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாட்டையும் பகவான் ஆதிசங்கர் என்ன பண்றாருன்னா புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறார் இப்ப நம்முடைய அஜானம் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா முக்கியமா நம்ம மனிதர்களாக பிறந்ததுனால நம்முடைய அறியாமம் வந்து இந்த ஜாதி அபிமானத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு இப்ப பெரும்பாலானவர்கள் வந்து எல்லாம் பேசுவாங்க ஆன்மீகம்னா அப்படியே ஆன்மீகத்துல உச்சத்துல பேசுவாங்க என்ன மாதிரி ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்ட வேணுமே நான் எல்லா வேதங்களையும் படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா ஜாதின்னு வந்துட்டா அப்படியே பேக் அடிச்சிருவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிராமண குளத்துல நான் உயர்ந்த குளத்துல பிறந்துட்டேன்னு ஒரு பெருமை அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அவர் பிறப்பால் பிராமணனுங்கிற அந்த பெருமை அந்த அகங்காரம் அந்த கர்வம் இருக்கத்தான் செய்து அப்படி இருக்கிறவர் வந்து இந்த வேத சாஸ்திரத்தெல்லாம் படிச்சிருப்பாரு நல்லா படிச்சு நல்லா வேத விற்பனைலாம் இருப்பாரு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள் இப்போ அவருடைய பையன் வந்து ஒரு கீழ் ஜாதி பொண்ணை காதலிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பொங்கி எழுந்துருவார் வெகுண்டு எழுந்துடுவார் எழுந்து என்னுடைய ஜாதி என்ன நீ என்ன ஜாதியை போய் கட்டிக்கிட்டு இருக்கிற இது நம்ம குளத்துக்கு சரிபட்டு வருமா நம்முடைய கௌரவத்துக்கு சரிபட்டு வருமா இப்படிப்பட்ட கீழ்நிலை ஜாதியில பொண்ணு எடுக்க முடியுமா எடுக்க கூடாது அப்படின்னு ரகலை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து படிப்பறிவுலதான் இருக்காங்க பரோட்ச ஞானம் தான் வேத சாஸ்திரங்களை படித்து புரிந்து என்னன்னா ஒரு கல்வி ஞானம் அவ்வளவுதான் கேள்வி ஞானம்தான் அனுபவ அறிவா மாறவே இல்லை ஏன்னா அனுபவ அறிவா மாறிவிட்டா தன்னை ஆத்மா என்பதாக ஒருவர் பார்க்க ஆரம்பித்து விட்டா இங்க எல்லாமே ஆத்ம தன்மையில இருக்கு படைக்கப்பட்ட உடல்கள் தான் மாறுபட்டு காணப்படுகிறது பிறப்பினால் நாம இந்த ஜாதியை உண்டாக்கி கொண்டது மனிதனுடைய அஜ்ஞானம் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அந்த ஜாதியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை பகவான் ஆதிசங்கரர் மிக ஆழமாக வலியுறுத்தினார் அந்த காலத்திலேயே வலியுறுத்தினார் அதற்காக ஒரு அருமையான கதை இருக்கு அதுதான் மணிஷா பஞ்சகம் என்ற ஒரு நூல் இருக்கு அதுல அழகான சில ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார் ஆதிசங்கரர் அந்த கதையை நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கலாம் ஏன்னா ஜாதி அபிமானத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதுக்காக ஒரு கதை இருக்கு இப்போ இந்த சரீர அபிமானங்கள் எப்படி இருந்தாலும் அவைகள் ஆத்மாவை ஒருபொழுதும் பற்றுவதில்லை என்பதை தீர்க்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை நன்க உணர்த்துவதற்காக பகவான் ஆதிசங்கரருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கு பார்க்கலாம் ஒரு நாள் பகவான் ஆதிசங்கரர் புனிதமான கங்கை நதிகளை குளித்து விட்டு தன்னுடைய சீடர்களோடு அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரே வந்து ஒரு கீழ்ச்சாதியை சேர்ந்த புலையன் புலையன் என்றால் அந்த மாமிசங்களை சாப்பிடுகின்றவன் கீழே நிலையில குடிசைகளை வாழுகின்றவன் பிறப்பால் அவனை கீழ்தனமானவன் கீழ் ஜாதி என்பதாக மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவன் தான் அந்த காலத்துல புலையன் என்பதாக சொல்லப்படும் ஆனா அந்த புலையன்கிற அந்த நிலையை மனித சமுதாயம் தான் காரணம் என்னன்னா தொழிலினுடைய அடிப்படையில அந்த கீழ்நிலை வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அவர்களுக்கு அதாவது இப்ப மனிதன் வந்து வாழ வேண்டும் என்றால் எல்லாருமே அந்த டாய்லெட்டுக்கு அழுவ முடியாது டிச்சி அள்ள முடியாது அதே மாதிரி மனிதன் வந்து ஒரு அறிவை பெற வேண்டும் என்றால் எல்லாருமே ஞானத்தை அடைந்து விட முடியாது அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா நல்ல திறமைசாலியாக கல்வியை போதிக்கக்கூடிய நல்ல கல்விமானாக இருக்கின்றவனை வந்து பிராமணன் என்பதாக சொல்லப்பட்டது ஏன் பிராமணன் என்பதாக சொல்லப்பட்டதுன்னா பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்டவன் பிராமணன் என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்றால் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அதுதான் இங்க பாயிண்ட் பிராமணன் நம்ம இந்த பிறப்பால் பிராமணன் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இப்ப இடையில வந்தது மற்றவர்களால் உண்டாக்கப்பட்டது பிராமணன் அப்படிங்கிறனா என்னோ பிறந்ததுல பிராமணன் ஆயிட்டான் அப்படின்ட்டு அப்படி கிடையவே கிடையாது பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் ஏன் அவன் பிரம்மத்தை உணர்ந்தான்னா அவன் தான் வேத சாஸ்திரங்களை படித்தான் இது மாதிரி வேதசாஸ்திரங்கள் எல்லாம் படித்து கர்ம காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் படித்து தெளிவாயிட்டான் அப்ப பிரம்மம் மட்டும் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை என்ற அந்த தூய அறிவை கொண்ட ஞானி பிரம்மமாக பார்க்கப்படுகின்றான் அதனால் அவனை பிராமணன் என்று சொன்னார்கள் அன்றைய பெரியவர்கள் அந்த அடிப்படையில அவன் மற்றவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடியவனாக இருந்தான் ஆகவே அவனை பிராமணன் என்பதாக அழைக்கப்பட்டது அப்புறம் பிராமணன் கல்வியை மட்டும் தான் போதிப்பானே தவிர அவனுக்கு வியாபாரம் எல்லாம் செய்ய தெரியாது இதை கொடுங்க அதை வாங்கி வைக்கிற இதை கொடுங்க இதை வாங்கி வைக்கிறேன்னு செய்ய தெரியாததுனால அவன் கல்வியை மட்டும் போதித்துக் கொண்டிருப்பான் அப்போ இந்த வியாபார நுணுக்கங்கள் ஒரு ரூபா பத்து ரூபா எப்படி மாத்துறது பத்து ரூபா எப்படி நூறு ரூபா மாத்துறது அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களை தெரிந்து கொண்ட அந்த பிசினஸ் மைண்ட் இருக்கிறவங்க யாரோ அவர்களையெல்லாம் வைசியர்கள் என்பதாக உருவாக்கப்பட்டது நீ எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுப்பா உனக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கு நீ பிசினஸ் பண்ண அப்படின்ட்டாங்க உனக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய தகுதி இருக்கு நீ வந்து ஆசிரியராக இரு ஆச்சாரியனாக இரு நீ பிராமணனாக இரு என்று சொல்லிவிட்டார்கள் அப்புறம் இந்த வித்தைகள் தெரியணும் அறுபத்தி நான்கு கலைகள்ல போர் வித்த அந்த வில்வித்த அந்த மாதிரி திடகாத்திரம் உடம்புல பணம் போர்ப்புரியும் திறன் இப்படியெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கிறதோ அவர்களெல்லாம் சத்திரிகன் என்பதாக பார்க்கப்பட்டது அப்போ அந்த போர்புரியும் தன்மை உள்ளவர்கள்லாம் சத்திரியன் என்பதாக சொல்லப்பட்டது அப்ப இந்த மாதிரி பிராமணன் வைசிகன் சத்திரியன் என்ற மனிதர்களுக்கு வேலை செய்வதற்கு ஏன்னா இவர்கள் எல்லாம் அந்த உயர்நிலையில இருப்பாங்க கீழ்நிலை வேலைகளை செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் அந்த வேலையிலே பிஸியா இருக்கும் அவர்கள் வீட்டைத் தொடைப்பதோ அல்லது அவர்களுக்கு கழிவறை சுத்தம் செய்வதோ அல்லது அது சம்பந்தமான மற்ற வேலைகளை ரோட்ல பொது பணி இருக்கு பொது பணிங்கிறது என்ன இந்த ரோடை சுத்தப்படுத்தணும் கூட்டியா எடுக்கணும் அப்புறம் சாலையில் ஓரத்துல இருக்கிற டிச்சியில தேங்கி இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு வேலை தெரிஞ்சு ஆளுங்க வேணும் அவங்க யாருன்னா சரியா படிப்பும் வராது படிப்பறிவும் இருக்காது போர் திறனும் இருக்காது வியாபார பண்ணக்கூடிய திறமையும் இருக்காது அப்படிப்பட்ட அறிவினால் ரொம்ப கீழ் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கீழ்நிலையான காரியங்களை செய்யக்கூடியவர்களை சூத்திரன் என்பதாக அந்த காலத்திலே சொல்லப்பட்டது அப்ப இந்த வர்ணாசிரம தர்மம் என்பதை நம்ம எப்படி புரிந்து வேண்டும் என்றால் இங்கே வந்து தொழிலினுடைய அடிப்படையில புரிந்து கல்வியை கற்றுக் கொடுப்பவன் பிராமணன் போர் புரியும் வல்லமை பெற்றவன் சத்திரியன் வியாபாரம் செய்யும் திறமை கொண்டவன் வைசியன் கீழ்நிலை வேலைகளை செய்யக்கூடியவன் சூத்திரன் என்பதாக இங்கே வர்ணாசிரம தர்மத்தை அந்த காலத்திலே சொன்னார்கள் ஆசிரம தர்மங்களை நாலிடமையில மனிதர்கள் என்ன பண்றாங்க மாற்றி கொண்டார்கள் அப்படி மாற்றதுல கீழ்சாதி என்ற நிலையில பகவான் ஆதிசங்கரர் வந்து இந்த பாதைகளை நடந்து வரும்போது கங்கைகளை குளித்து நடந்து வரும்போது அவர் எதிரிலே ஒரு புலையன் வந்து நான்கு நாய்களோடு வரும் அப்படி வரும்போது அவருடைய சீடர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆதிசங்கருடைய சீடர்கள் புலையனை பார்த்து ஒதுங்கிப்போ ஒதுங்கிப்போ ஆச்சாரியர் வருகிறார் ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை கேட்கிற அந்த புலையன் என்ன சொல்றான் யதிகளில் சிறந்தோரே யதின்னா ஞானி முனிவர் அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுது யதிங்கிற ஒரு வார்த்தை அவர் வந்து மிக உயர்ந்தவராக அந்த காலத்தில் போற்றப்பட்டது ஞானி யதி அப்படிங்கிற வார்த்தையை வந்து மகான்கள் உபயோகப்படுத்துவார்கள் அப்போ எதிகளில் சிறந்தோரே அன்னமயத்தாலான இந்த சரீரத்தை அன்னமயமான இன்னொரு சரீரத்திடமிருந்து விலக சொல்கிறீர்களா அல்லது ஒரு சைத்தன்ய ரூபத்திலிருந்து இன்னொரு சைத்தன்ய ரூபத்தை அகலும்படி சொல்கிறீர்களா இதில் எதை நீங்கள் சொல்ல வருகின்றார்கள் என்பதாக அந்த புலையின் ஒரு கேள்வியை கேட்கிறார் கேட்கும் போது எப்படி புரிந்து வேண்டும் என்பதை பகவான் ஆதிசங்கரன் தன்னுடைய ஸ்லோகத்துல சொல்ல வரும்போது இப்ப கங்கை நதியிலே பிரதிபலிக்கும் சந்திரனின் பிம்பம் சண்டாளனின் குடிசையின் பக்கத்தில் இருக்கும் குளத்திலும் பிரதிபலிக்கும் சந்திரனின் பிம்பத்திலிருந்து வேறாக மாறிவிடுமா என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புறார் இப்ப இந்த மணிஷா பஞ்சகம் என்கிற நூலை வந்து யார் எழுதுறாருன்னா பகவான் ஆதிசங்கரர் தான் எழுதுறார் அப்படி எழுதும் போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜாதி அபிமானத்தை ஒழிக்கணும் மக்கள்கிட்ட இருந்து இந்த ஜாதி அபிமானத்தை நீக்கணும் என்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா இது மாதிரி ஒரு புரிதலை கொடுப்பதற்காக அவரே செயல்களை உண்டாக்கி அதில் அவரே சம்பந்தப்படுவதாக அந்த கதையை உண்டாக்குறார் அவருடைய வாழ்வில உண்மையாக நடந்த சம்பவம் மாதிரி அது இல்லாம கற்பனையாக இந்த கதையை வடிவமைக்கிறார் என புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்ப அவரை என்ன பண்றாருன்னா அந்த ஸ்லோகத்துல எழுதும் போது கேக்குற இப்ப கங்கை நதியில பிரதிபலிக்க அந்த சந்திரனுடைய பிம்பம் வந்து புனிதமா மாறிடுமா ஒரு சண்டாலனுடைய குடிசையில் பக்கத்துல இருக்கிற குளத்துல பிரதிபலிக்கின்ற அந்த சந்திரனுடைய பிம்பம் வந்து களங்கம் அடைந்து விடுமா அப்படி ஆகிறது வாய்ப்பு இருக்கா ஒரு கேள்வியை எழுப்புறார் அப்ப எதற்காக இந்த கேள்வியை எழுப்புறாருன்னா நாம யோசனை பண்ணி பார்க்கணும் என ஜாதி அபிமானத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற நம்ம இடத்துல இப்ப கங்கை நதியில சந்திரன் பிரதிபிம்பிக்கும் போது அந்த கங்கை நதி புனிதமான நதி என்று நம்மளால் போற்றப்படுகிறது இல்லையா அப்போ அதனால கங்கை நதியில பிரதிபிம்பிக்கின்ற சந்திரன் வந்து புனிதமாகிவிட்டதாகவும் சேற்று நீரிலே சண்டானினுடைய குளத்து நீரிலே பக்கத்துல பிரதிபிம்பிக்கின்ற அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கு இல்லையா அதாவது ரொம்ப மோசமான டிச்சு தண்ணி ஓடக்கூடிய நிலையில அங்கு பிரதிபிம்பிக்கின்ற அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் வந்து களங்கம் அடைந்து விடுமா அப்படி ஒரு கேள்வியை எழுப்பி நமக்கு புரிய வைக்கிறார் அப்ப நம்ம இதை யோசனை பண்ணி பார்க்கணும் சந்திரன் எதுல பட்டாலும் அதனுடைய நிலம் வந்து அழுக்காகாது கங்கை நதியில பட்டதுனால அது தூய்மையாகி விட்டது கலங்கிய திச்சு தண்ணியில பட்டதுனால அழுக்காகி விட்டது என்று சொல்ல முடியாது பிம்பம் தான் கொண்டிருக்குறாரு எப்படி புரிய வைக்கிறாருன்னா ஆத்மாவாகிய நீ எந்த விதனாலும் பாதிக்கப்பட முடியாது இங்க ஒரு தூய்மையா ஒன்னு இருக்குது அதனால நான் புனிதமாயிட்டேன் இங்க ஒன்னு அழுக்கா இருக்குது அதனால நான் கலங்கம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லவே முடியாதுப்பா நீ தூய ஆத்மா ஆனா நீ புரியாம என்ன பண்ணிட்ட இந்த உடல் மேல் இருக்கிற அபிமானத்தினாலே உனக்கு வந்து தவறாக ஏற்றுவிக்கப்பட்ட தவறான எண்ணங்களினாலே நீ உண்டாக்கி கொண்ட விசை சுகங்களிலே சிக்கி கொண்டு நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்பதாக நீ பார்க்கின்றாய் அது உன்னுடைய அஜானம் என்பதாக அந்த மணிஷா பஞ்சகத்திலே பல ஸ்லோகங்களின் மூலமாக விளக்குகின்றார் மேலும் சொல்றார் பொன் குடத்தின் உள்ளே இருக்கும் ஆகாசம் மண்குடத்தின் உள்ளே இருக்கும் ஆகாசத்திலிருந்து மாறுபட்டு காணப்படுமா அப்படி மாற முடியுமா என்பதாக ஒரு கேள்வி எழுப்புறார் அப்போ அந்த ஆகாசமானது எங்கும் எதிலும் நீக்க நிறைந்திருக்கிறது அது தூய்மையானதாக எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது அந்த ஆகாசம் ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் பொன் குடத்துக்குள்ள இருந்தா அந்த ஆகாசத்துக்கு மதிப்பு கூடுதலாகவும் மண் குடத்திலே இருந்தால் அந்த ஆகாசத்துக்கு மதிப்பு குறைவாகவும் பார்ப்பது யாருடைய மனப்பான்மை மனிதர்களாகி நம்முடைய மனப்பான்மை நம்முடைய அஜானம் நம்முடைய அறியாமை ஆனால் அந்த ஆகாசம் பொன் கொடுத்துக்குள்ள இருந்தாலும் மண் கொடுத்துக்குள்ள இருந்தாலும் அதன் இடத்திலே எந்த பேதமையும் இல்லை அது எந்த ஒரு பேதமியம் காட்டுவது கிடையாது அது தண்ணில் தானாய் தனித்துவமாய் தன்மயமாய் இருந்து கொண்டிருக்கு அது மாதிரி இந்த ஆத்மா தன்னில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அறியாமை மனிதன் அஜானத்தினாலே அறியாமையினாலே தனக்கு கிடைத்த உடல்களை வைத்துக்கொண்டு தான் பிறந்த பிறப்பை வைத்துக்கொண்டு இது போன்ற தவறான விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இங்க என்னன்னா இந்த புரிதல் நம்ம இடத்துல வரணும் நம்ம வந்து எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அஜானம் எந்த இடத்துல இருக்குது நம்ம எப்படியெல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த ஜாதி அபிமானம் நம்ம இடத்துல இருந்து நீங்க மாட்டேங்குது அப்ப நம்ம இந்த ஜாதி அபிமானம் இருக்கிற வரைக்கும் ஆத்மாவை நம்ம உணரவே முடியாது ஏன்னா அது சுயம்பிரகாச அறிவு அந்த அறிவு பிரகாசிக்கணும்னா மன தூய்மைதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அறிவு எங்க பிரகாசிக்கணும் நம்ம இடத்துலதான் பிரகாசிக்கணும் அது வந்து பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகி நம்முடைய உடலிலே அந்த தூய் அறிவு பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய பிரகாசம் நம்முடைய மனதிலே பட்டு பிரதிபிம்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில இருக்கக்கூடிய மனம்தான் தூய்மையாக்கப்பட வேண்டும் அப்ப அந்த மன தூய்மை என்பது எதன் அடிப்படையில இருக்க வேண்டும் என்றால் இருமைகள்ற்ற நிலையிலே இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இத அண்டர்லைன் பண்ணிக்கீங்க இங்க எல்லாமே சமம் இங்க உயர்வு கிடையாது இது நல்லது கெட்டது கிடையாது பாவ புண்ணியம் கிடையாது அப்ப இங்க சம நிலையில இருக்கின்ற மனம்தான் தூய்மையான மனம் அந்த மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த அறிவு பிரகாசிக்குமே தவிர அஜானத்தினாலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொண்டு ஜாதி மதம் குளம் கோத்திரம் படிப்பு பதவி இந்த மாதிரி மதம் என்று பல விஷயங்களை சிக்கி கொண்டிருக்கின்ற மனிதன் ஒரு நாளும் அந்த அறிவை உணர முடியாது அனுபவமாக்க முடியாது ஆனால் இதை பற்றிய பாடங்களை படித்துக்கொண்டு பரோட்ச ஞானத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எனக்கும் தெரியும் ஆத்மாவை பத்தி எனக்கும் தெரியும் என்று பேசிக்கொள்ளலாம் ஆனால் பயன் இல்லை ஏனென்றால் அது வந்து வெறும் படிப்பறிவு ஏற்றி வைக்கப்பட்ட கல்வி அறிவு அப்ப ஏற்ற எப்படி கறிக்கு உதவாதோ சமையலுக்கு உதவாதோ அது இந்த ஆத்மா ஞானம் நம்முடைய அனுபவத்திற்கு உதவாது அப்ப இந்த ஆத்ம ஞானம் நம்முடைய அனுபவத்திற்கு உதவ வேண்டும் அது அனுபவப்பட வேண்டும் அந்த அறிவாக நான் பிரகாசிக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் தன்னிடத்தில் இருக்கின்ற இருமைகளை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் அது அவரவர்கள் மனம் சார்ந்து தான் அது நீக்கப்பட வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்வதனாலோ அல்லது சுட்டி காட்டுவதனாலோ அது செய்ய முடியாது அப்படி யாரும் செய்யவும் மாட்டார்கள் அப்படி செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம சொல்றாங்கிறதுக்காக நமக்காக நடித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை அதுதான் மகான்கள் சொல்லும் போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏன்னா உள்ள ஒண்ணு வைத்துக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவன் எப்படி இருப்பான் நமக்காக நடிப்பான் ஆனா உள்ள வந்து சுத்தமா இருக்க மாட்டான் அப்படி ஜாதியை விடு அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து விடு அப்படின்னு சொன்னா நமக்காக நடித்து கொண்டு அதெல்லாம் விட்டுட்டேங்க இப்பெல்லாம் எனக்கு எந்த பேதமே கிடையாது நான் இருமைகள் இல்லாம இருக்கிறேன் என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படி இப்படின்லாம் வெளியே டயலாக் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தன்னுடைய பையன் வேறு ஜாதி பொண்ணை காதலித்து விட்டா கல்யாணம் செய்துக்க போறான் அல்லது தன்னுடைய பொண்ணு கீழ் ஜாதி பையனை காதலிச்சுட்டா கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அப்பதான் இது கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய பூதாகர பிரச்சனையாக மாற்றக்கூடிய மனிதர்களையும் பார்க்க முடிகிறது அப்போ அவருடைய கல்வி முறை வந்து என்ன வெறும் பரோட்ச ஞானம் தான் இந்த மாதிரி ஆத்ம விஷயங்களை படித்ததினால் மட்டும் அவன் பண்டிதனாகிவிட முடியாது அது அனுபவமாக வேண்டும் அதுதான் பகவான்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஜாதி அபிமானத்தை நம்ம விட வேண்டும் என்பதற்காக பகவான் ஆதிசங்கரர் எழுதிய ஒரு அருமையான நூல் வந்து மணிஷா பஞ்சகம் என்று இருக்கிறது அதனுடைய ஸ்லோகங்கள் எளிமையான முறையிலே தமிழ் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நம்முடைய வெப்சைட்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தமிழ்ல எளிமையாக தமிழாக்க பண்ணப்பட்டு படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரே அது கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க அந்த பராபரம் டாட் வெப்சைட்ல போய் அதை டவுன்லோட் பண்ணி இலவசமாகவே படித்துக் கொள்ளலாம் நம்முடைய வெப்சைட்ல எந்த ஒரு புத்தகத்துக்கும் பணம் கிடையாது எல்லாமே ஃப்ரீ ஏன்னா இங்க எல்லாரும் படித்து பயனடைந்து அந்த அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இதை சமுதாய சேவையாக செய்கிறோமே தவிர இதுல எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அதை நன்றாக புரிந்து வேண்டும் ஏன்னா இது வந்து ஏதோ கற்றுக் கொடுப்பதனால ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்க மூலமா ஏதோ ஒரு கட்டணம் வசூல் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாம் என்னிடத்தில் கிடையாது அதையும் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேறு அதனால இங்கு சமுதாய விழிப்புணர்வு தான் இங்க எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம் என்பதையும் இங்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம் இங்க பகவானுடைய ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த மனிஷா பஞ்சகம்ங்கிற ஒரு ஸ்லோகத்தையும் எதற்காக இங்க சுட்டி இந்த வானப்பிரஸ்தன் நிலையில வந்து சன்னியாச நிலைக்கு ஒரு மனிதன் வந்தால் அவன் தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறையை முழுமையாக முடிக்க முடியும் என்பதாக பார்க்கப்படுகிறது அப்போ அந்த அஜானத்தை அகற்ற விரும்பிய அந்த ஆதிசங்கரர் அந்த பரம்புரனின் உண்மைத்தன்மையை உணர்ந்து உறுதியான போதத்துடன் இருக்கின்றவர்கள் சண்டாளனாயினும் அந்தணனாயினும் அவர் என் குருவென போற்றுகின்றேன் என்று அந்த மணிஷா பஞ்சகத்திலே சொல்கின்றார் ஏன்னா அவர் வந்து இங்கு நான் யாரையும் வேதமைப்படுத்தி பார்ப்பது கிடையாது அவன் பிறப்பினால் ஒருத்தர் நீங்க கீழ் ஜாதிக்காரன் சண்டாள ஜாதிக்காரன் சொன்னாலும் சரி அல்லது பிறப்பினால் அவன் உயர்ந்த ஜாதி பிராமண குளத்திலே பிறந்து விட்டான் என்று சொன்னாலும் சரி ஆனால் என்னுடைய அனுபவத்திலே அப்படின்னு பகவான் ஆதிசங்கர சொல்றார் என்னுடைய அனுபவத்திலே இங்கு பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது இங்கு ஜாதியினால் உயர்வு தாழ்வு கிடையாது யாருக்கு அந்த பரம்பலுடைய உண்மைத்தன்மை உணரப்படுகின்றதோ அந்த ஆன்ம போதத்திலே அந்த ஆத்ம போதத்திலே யாரால் இருக்க முடிகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு ஞானி குளத்தால் எந்த இழிபிறப்பில் பிறந்திருந்தாலும் அவனை நான் என் குருவாக ஏற்றுக்கொள்கின்றேன் குருவாக போற்றுகின்றேன் என்பதாக பகவான் ஆதிசங்கரர் இங்கு மணிஷா பஞ்சகம் என்ற நூலிலே சுட்டிக்காட்டுகின்றார் அது எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக பாடத்தையும் புகட்டுகின்றார் அந்த அடிப்படையில இந்த உடல் ஆத்மா பற்றிய குழப்பம் நமக்கு வராதவாறு பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் கூறுகின்றார் அப்படி மனமானது அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டு விடுதலை ஆகும் போது அங்கு மனம் இல்லாம போய் அந்த இடத்துல அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்குது அந்த அறிவு பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கு அந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஏன்னா எல்லாமே அந்த அறிவு இடத்துல இருக்குது அந்த அறிவு தான் எல்லாமே இருக்கிறது அது அனுபவம் என்று வந்துவிட்டா அந்த வேத சாஸ்திரமே இந்த உபநிசத்தை சொல்லுது எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்பதாக உபநிசத்தும் சுட்டி அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய் அறிவை ஆன்மாவை அறிந்து கொண்டா வேறு எதையை பற்றியும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுலயே எல்லாமே அடங்கி இருக்கிறது அதான் எல்லாமே இருக்கிறது அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த உலகமே விருந்து கிடைக்கிறது அப்போ அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ளும் போது உணர்ந்து கொள்ளும் போது நமக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும் அப்ப நம்ம இடத்துல அந்த பேதமைகள் இருக்காது ஏற்றத்தாழ்வுகள் உயர்வு தாழ்வு ஜாதி பேதமை குளம் கோத்திரம் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இந்த மாதிரி இருமைகள் எல்லாம் நீங்கிடும் அந்த இருமைகள் எல்லாம் நீங்கி அந்த ஒருமைத்தன்மையாக அந்த இயக்க அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கோம் அந்த நிலை எப்படி இருக்கும்னா சாட்சி பாவனை தான் அந்த உலகம் வந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கட்டும் ஏன்னா அதெல்லாம் மனதனுடைய கற்பி இதோ மன மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கேற்ற வாழ்க்கையை அது வாழுது அந்த மனசு அப்படித்தான் வாழும் ஏன்னா அதற்கு அவ்வளவுதான் அறிவு அதுக்கு அவ்வளவுதான் புரிதல் அதை நம்ம மாற்ற பண்றதுக்காக வரல இங்க நம்மை நம்ம மாற்றிக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற தெளிவோட இந்த உலகத்தை ஞானி பார்த்து கொண்டிருப்பான் யாரையும் மாற்றுவதற்கோ முயற்சி செய்வதற்கோ வரமாட்டான் ஏன்னா அதனால அவர்கள் மாறிட மாட்டார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா இந்த மனமானது அப்படித்தான் இயங்கும் அது அவரவர்களே விடுதலை பண்ணணும் மனசுக்கு அப்போ அந்த மனசுக்கு புரிதல் கொடுத்தா மட்டும்தான் விடுதலை ஆகமே தவிர வேற ஒருத்தர் சொல்றதுனால விடுதலை ஆகிடாது அப்படி ஆகியிருந்தா எத்தனையோ மகான்கள் வந்து சொல்லி இந்த உலகம் விடுதலை ஆயிருக்கும் இல்லையா ஆகாது அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து தன்னிடத்துல அறியாமையில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்கி அந்த தெளிவை அடைய வேண்டும் அந்த புரிதலையை அடைய வேண்டும் அது மனதினால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற எந்த புற பயிற்சினாலும் அது சாத்தியமாகாது அப்படி பண்றது எல்லாம் கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தியானம் ஜபதபங்கள் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கொண்டாலும் அது எல்லாமே இந்த பாதைக்கு அழைத்து வருவதற்கான ஒரு பக்குவத்தை தான் கொடுக்கும் ஆனால் அதுவே நம்மை அந்த பிறவா பெருநிலைக்கு அழைத்து செல்லாது அந்த மனதிற்கு விடுதலை கொடுத்து விடாது அப்ப அந்த பாதையில நம்ம பயணித்து ஒரு பக்குவம் அடைந்த பிறகு இந்த பாதையில வந்தா இந்த பாடத்திட்டங்கள் உள்ள போய் புரிய வரும் அந்த புரிதல் மட்டும் இல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடும் அப்போ இதை ஒரு பொறுமையா சகிப்புத்தன்மையோட மனசு கேட்கும் ஏன்னா அந்த திதிச்சாந்திர விஷயம் எல்லாம் வந்துடும் பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த பாடத்திட்டத்தை கேட்டா சகிக்கு தன்மை இருக்காது சகிக்காது அதாவது போதும் அருவியா இருக்குது போட்டு அரு அருன்னு அறுக்கிறாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஓடிட்டோம் ஏன்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அதுக்கு அதனால அந்த மனசெல்லாம் இதுல வந்து ஜெயிக்க முடியாது அவருக்கு தான் ஆரம்பத்துல இந்த பக்குவமான மனநிலையில வருவதற்கான கர்ம காண்டத்திலே பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அதை எடுத்துக்கொண்டு நம்ம அனுபவம் கொண்டு அப்புறம் இந்த பாடத்திட்டத்துல வரும்போது நல்ல தெளிவும் ஞானமும் நமக்கு உண்டாகும் அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரமாக பார்க்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் மகான்களுடைய வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நாமும் அது மாதிரி மாற வேண்டும் என்ற அந்த தீவிர வைராக்கியம் நம்ம இடத்துல வரும்போது தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும் அப்புறம் நம்முடைய இலக்கு என்ன பிறவா பெருநிலை என்ற அந்த நிலையை நம்ம அடைய முடியும் ஏன்னா இங்கு பிறந்தது போதும் இனிமேல் நம்ம பிறக்கவே கூடாது அப்படின்னா நம்ம இறக்காமல் இருக்க வேண்டும் என்று மகான்கள் சொன்னார் இல்லையா அப்ப இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்போ பிறந்தா இறந்துதான் தீரணும் அப்போ உடம்புன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு நாள் இறப்பு இருக்கு ஆனால் நான் பிறக்கவே இல்லைன்னா நான் இறக்கவே மாட்டேன் இல்லையா அப்ப நான் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னா இது மாதிரி ஆன்ம ஞானத்தை அடைவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதாகத்தான் மகன்கள் சொல்ல வருகின்றார்கள் அப்ப இன்றைக்கு நம்ம இந்த பதினோராவது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்யலாம் நாளைக்கு பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு நன்றி Boom, that's it.